தலைப்பு நிலையில்லை அறிவு உங்களுக்கு அதிகாரத்தை வழங்கலாம் குணந்தான் மரியாதையை பெற்றுத்தரும் வாழ்க்கையில் தடுமாறும்போதும் தடமாறும்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது எல்லாம் சில காலம்தான் எதுவும் நிலையில்லை என்று இதுவும் கடந்து போகும் என்று நட்டினையின் கவிதைச் சாரலுக்காக புத்தூர் ஜி